ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஷண்ணவதி தர்ப்பண முறையை தர்மசாஸ்திரத்திலிருந்து பார்த்துனு வரோம் அதாவது வருடத்தில் நாம் செய்யவேண்டியதான தர்ப்பண தினங்களை பார்த்துனு வரோம் அதில் முதலில் தரிசஸ்ராத்தம் என்று சொல்லக்கூடியதான அமாவாஸ்யா அன்னிக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை பார்த்தோம் அடுத்தது யுகாதி புண்ணிய காலம் ரெண்டாவதாக யுகாதி புண்ணிய காலத்தை காண்பிக்கிறது இந்த வரிசையில் காண்பித்தாலும் புண்ணிய காலம் மாறி மாறிதான் வரும் அதை நாம் பஞ்சாங்கத்தில் அவ்வப்போது பார்த்து தீர்மானிச்சுக்கணும் இந்த யுகாதி என்பது என்ன அப்படின்னா ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கக்கூடியதான தினம் அதற்கு தான் யுகாதின்னு பேர் கிருத்தயுகம் ஆரம்பித்து கிருத்தயுகம் முடிந்து த்ரேதாயுகம் ஆரம்பிக்கக்கூடியதான தினம் அதற்கு யுகாதி புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அன்றைக்கு பைத்திருக்கமான தினமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிதற்களுக்கு ரொம்ப அக்ஷயமான தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இந்த யுகாதி புண்ணிய காலத்தில் நாம் தர்ப்பணம் செய்யணும் இந்த யுகாதி புண்ணியகாலத்தன்னைக்கு ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்மயமாக இருக்கும் அம்மயம் அப்படின்னா ஜலம்தான் இருக்கும் அப்பு அப்படின்னா தீர்த்தத்திற்கு பெயர் ஜலமாகத்தான் இருக்கும் உலகம் பூராவும் பிறகு யுகம் ஆரம்பமாகும் என்று புராணங்கள் காண்பிக்கிறது அது என்ன ஜலம் அப்படின்னா சமுத்திரத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறதுனாலே தான் யுகாதி அன்றைக்கு சமுத்திரஸ்நானம் விசேஷம் என்று பார்த்தோம் அந்த சமுத்திர ஸ்நானம் செய்துட்டு அன்றைக்கு அந்த யுகாதி புண்ணியகால தர்ப்பணத்தை செய்வது அனந்தமான பலனை கொடுக்க கொடுக்கறது இந்த யுகாதி என்பது சுக்லபக்ஷத்தில் இரண்டும் கிருஷ்ணபக்ஷத்தில் இரண்டும் என்று வரும் துவேது சுக்லே துவேது கிருஷ்ணே யுகாதியாக கவையோ விதுஹூ என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது கிருதயுகம் என்பது எப்பொழுது ஆரம்பமானது கிருதயுகம் முடிந்து திரேதாயுகம் இன்றைக்கு ஆரம்பமானது தேத்தயும் முடிந்து ட்வரயுகம் என்று ஆரம்ப மாறது அப்படின்னு தர்மஷாஸ்திரம் சொல்கிற போது வைசாசுலபுத்தம் கிருத்தயும் கார்த்தி சுக்லேத்த நவமேஹனி அது கிருஷ்ணே யோதியா ட்வரம் யுகம் மாகேது பௌர்ணமா கலியுகம் துகாரம் தியா யுகாதியாக தேன விஸ்ருதாக என்று காண்பிக்கிறது அதாவது வைச இதெல்லாம் சாந்திரமானப்படி நிர்ணயம் பண்ணப்படுறது வைசாக்க மாசத்தில் சுக்லபக்ஷத்தில் திருத்தீயை அன்றைக்கு கிருத்தயுகத்தினுடைய ஆரம்பம் கலியுகம் முடிந்து கிருத்தயுகம் ஆரம்பிக்கும் சந்தி காலம் கார்த்திக மாசம் சுக்லபட்சத்தில் திசி அன்றைக்கு திரேதாயுகம் ஆரம்பம் அதாவது கிருத்தயுகம் முடிந்து திரேதாயுகம் ஆரம்பம் பாதிரபத மாசத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் திரையோதி அன்றைக்கு திரேதாயுகம் முடிந்து துவாபரயுகம் ஆரம்பிக்கக்கூடியதான சந்தி காலம் மாக மாசத்தில் பௌர்ணமி அல்லது அமாவாஸ்யா அன்றைக்கு கலியுகம் ஆரம்பம் துவாபரயுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பம் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இதை இரண்டு பௌர்ணமியும் சொல்லி அமாவாசையையும் காண்பித்து அமாவாசையை முக்கியமாக எடுத்திருக்கு ஏன்னா கிருஷ்ணபக்ஷம் என்பது பிதிருக்காரியங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது என்று காண்பித்து அமாவாசையை முக்கியமாக எடுத்திருக்கு ஆகையினாலே எப்படி நாம் தீர்மானிக்கணும் அப்படின்னா வைசாக சுக்லபக்ஷ திருத்தீய அன்னைக்கு கிருத்த யுகம் யுகாதி என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் அதே போல் கார்த்திக சுக்லப நவமியில் த்ரேதாயுகம் யுகாதின்னு போட்டிருக்கோம் தர்ப்பணம் பண்ணுற பொழுது கிருத்த யுகாதி திரேதாயுகாதின்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கக்கூடியதான சந்தி காலம் அப்படின்னு இருக்கிறதுனால யுகாதி புண்ணியகாலே அப்படின்னு சொன்னால் போகும் கிருத்த யுகாதி புண்ணியகாலே திரேதாயுகாதி புண்ணியகாலேன்னு சொல்ல வேண்டாம் தர்ப்பணத்தில் யுகாதி புண்ணியகாலே யுகாதி பிரயுக்த்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன கரிஷின்னு சொன்னால் போகும் அந்த காலத்திற்கு உள்ள முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக தர்மசாஸ்திரம் அப்படி காண்பிக்கிறது அந்த யுகாதி புண்ணிய காலம் ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால அன்றைக்கு செய்யக்கூடியதான பித்காரியத்திற்கு ரொம்ப பலன் சொல்லப்பட்டிருக்கு மேலும் யுகாதி புண்ணிய காலத்தில் முகூர்த்தம் வராதபடி நாம் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கக்கூடியதான சந்தி காலம்னு பேர் நாம் திருக்கோ எந்த ஒரு புண்ணிய காலத்திற்கும் எந்த ஒரு முகூர்த்தத்திற்கும் தினம் பார்க்கிற பொழுது முக்கியமாக அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அன்றைக்கு விரத தினமாக இருக்கக்கூடாது தர்ப்பண தினமாக கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா விரத தினமாக இருந்தால் ஒரு முகூர்த்தம் முடிந்து அன்றைக்கு முகூர்த்தத்திற்கு சாத்யமாக போஜனம் என்பதை நாம் செய்விக்கணும் ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் இவ்வளவு பேரை நாம் சாப்பிட சொல்லணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது விரத தினமாக இருந்தால் உபவாசம் இருக்க வேண்டிய காலம் இப்போது ஏகாதசி எடுத்துக்கொண்டால் ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டிய காலம் அன்றைக்கு முகூர்த்தங்கள் வைக்கக்கூடாது இல்லை நான் ஏகாதசி உபவாசம் இருக்கிற வழக்கமில்லை அப்படின்னாலும் கூட நாம் இருக்கணும் நாம் இருப்பதில்லை என்பது நம் சௌகரியப்படி நாம் வச்சுருக்கோமே தவிர இருக்க வேண்டியதான தினம் அன்றைக்கு அன்றைக்கு நாம் முகூர்த்தம் வச்சோமானால் வருபவர்களுக்கு சங்கடமாக போயிடும் ஏகாதசி உபவாசம் அனுஷ்டிப்பவர்கள் அவர்களும் போஜனம் செய்வதா செய்யாமல் போவதா என்ற சந்தேகங்கள்லாம் வரும் மேலும் விரத தினத்தன்னைக்கு நாம் உபவாச தினத்தன்னைக்கு நாம் அனைவரையும் போஜனம் பண்ண வச்சால் பாபம் வேற உண்டு நமக்கு ஆகையினால இந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உபவாச தினங்களிலே விரத தினங்களிலே நாம் முகூர்த்தம் வைப்பதை தவிர்க்கணும் அதேபோல் தர்ப்பண தினங்களிலே முகூர்த்தம் வைக்கக்கூடாது ஏன்னா தர்ப்பண தி தர்ப்பணம் செய்துட்டு வீட்டில் சாப்பிடணும் என்று சாஸ்திரம் தர்ப்பணம் செய்துட்டு இன்னொரு இடத்துல போய் போஜனம் செய்யக்கூடாது செய்தால் செய்த பிதர்காரியம் நஷ்டமாக போய்டுறது செய்யாததாக கணக்காகிடும் அப்படிங்கிறதுனால நாம் பைத்திருக்கமான தினத்தில் நாம் இதை செய்யக்கூடாது முகூர்த்தங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கணும் ஆகையினாலே முகூர்த்தத்திற்கு தினம் பார்க்கிற பொழுது அன்றைக்கு தர்ப்பண தினமாக சிராத தினமாக இருந்தால் கூடாது விரத தினமாக இருந்தால் கூடாது என்று வச்சுக்கணும் வேறு முகூர்த்தமே கிடைக்கலை அப்படின்னு வராது அநேகமாக வராது ஆகையினாலே அது மாதிரி இதை நாம் அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமாக யுகாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யக்கூடியதான அனைத்து காரியங்களுமே பிதிருக்காரியமாக நாம் அன்றைக்கு ஒரு முகூர்த்தத்தை வச்சோமானால் அதுவும் பித்திருக்காரியத்தோடு சேர்ந்து போயிடும் அன்றைக்கு செய்யக்கூடியதான முகூர்த்தம் செய்ததாக கணக்கில் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அன்றைக்கு அக்ஷயமான பலனை பித்தர்களுக்கு கொடுக்கறதுங்கிறதுனாலே இந்த யுகாதி புண்ணிய காலத்தில் நாம் செய்ய வேண்டியதான அந்த சிராதத்தை தர்ப்பணமாக செய்யணும் அப்படி சுக்லபக்ஷத்தில் இரண்டு கிருஷ்ணபக்ஷத்தில் இரண்டு என்று இந்த யுகாதி புண்ணிய காலம் வரும் பஞ்சாங்கத்தில் காமிச்சிருக்கும் அந்த யுகாதி புண்ணிய காலத்தை தர்ப்பணமாக நாம் செய்துக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்